வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டாவது செய்தி சேவை இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் தஞ்சை பெரிய கோயிலின் பழமை பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கோயில் வளாகத்தில் தனியார் நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது விஷால் மீதான குற்றச்சாட்டு என்ன என்பதை ஆராய அவர் அனுமதிக்க இடம் கொடுக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மரில் இன்று நடைபெறவிருக்கும் மருத்துவ கலந்தாய்வை இணையத்தில் நேரடியாக காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கலந்தாய்வில் வெளிப்படைத் தன்மையை பெற்றோர் அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட நான்காயிரத்தி எட்நூறு அரிய வகை ஆமைகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது கஜா புயல் பாதிப்பு தொடர்பான மத்திய குழுவின் அறிக்கை இறுதி செய்யப்பட்டு அடுத்த கட்ட குழுவுக்கு அனுப்பப்பட்டுவிட்டது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் சர்க்கார்பட விவகாரம் தொடர்பான வழக்கில் இயக்குநர் ஏ ஆர் முருகதாசுக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இலங்கை அருகே புதிய காற்றழுத்த சுழற்சி நிலவுவதால் டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு முதல் மீண்டும் மழை தொடங்க வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார் ஜனரி ஆறாம் தேதி சபரிமலை கோவில் அமைந்துள்ள பந்தனம் திட்டாவில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது பிரதமர் மோடி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார் டெல்லியில் இனி அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டால் அதனால் பாதிக்கப்படும் நுகர்வோருக்கு முதல் இரண்டு மணி நேரத்திற்கு தலா ரூபாய் ஐம்பது வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது என்பது பாஜகவின் மற்றொரு வெற்று வார்த்தை பாஜக ஆட்சியில் அகலும் பயணம் தொடங்கிவிட்டது என்று சிவசேனா கட்சி கடுமையாக விளாசியுள்ளது மேற்குவங்கத்தில் ரத்த யாத்திரை நடத்த பாஜகவுக்கு அனுமதி அளித்து கொல்கத்தா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மறைந்த பிரதமர் இந்திராகாந்தி படுகொலையை தொடர்ந்து டெல்லியில் சீக்கியர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற முன்னாள் காங்கிரஸ் எம்பி சஜ்ஜன்குமார் தான் சரணடைய ஒரு மாதம் அவகாசம் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளாா் சமூக வலைதளத்தில் பெண்ணுடன் ஏற்பட்ட பயக்கம் என்னை பாகிஸ்தான் சிறையில் தள்ளியது என பாகிஸ்தான் சிறையிலிருந்து இருந்து விடுதலையான இந்தியர் அன்சாரி கூறியுள்ளார் ராஜஸ்தான் கோடி விவசாய கடனை முதல்வர் அசோக் கெலட் தலைமையிலான காங்கிரஸ் அரசு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது ஆதார் இணைப்பை கட்டாயப்படுத்தும் நிறுவனங்களுக்கு ரூபாய் ஒரு கோடி வரை அபராதமும் நிறுவன ஊழியர்களுக்கு மூன்று முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஒமான வழியாய் இருல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் அயல்நாட்டு செய்திகள் தன்னுடைய அழகிய வளையங்களை இழந்து வருவதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக மீனவர்கள் எட்டு பேரை இலங்கை நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் விடுதலை செய்துள்ளது இனி எல்லை தாண்டி இலங்கைக்குள் வந்தால் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் என எச்சரித்துள்ளது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான பராக் ஒபாமா கிறிஸ்துமஸை முன்னிட்டு நத்தா தாத்தாவாக வேடமடைந்து குழந்தைகளுக்கு எண்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் சிரியாவில் ஐ எஸ் ஸ்கெதிரான போரில் வெற்றி பெற்றதால் அமெரிக்க படைகள் அங்கிருந்து முற்றிலுமாக வெளியேறுகிறது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்ததற்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன வணிகச்செய்திகள் ஐசிசிஐ வங்கி பிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு வட்டி விகிதத்தை அதிகரித்துள்ளது இதன் மூலம் ஐசிசிஐ வங்கியில் ஏற்கனவே பிக்ஸட் டெபாசிட் திட்டங்களை தொடர்பவர்கள் இனி அதிகரிக்கப்பட்ட வட்டி விகிதத்தை பெற வங்கிகள் இணைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அகில இந்திய வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பு நாடு முழுவதும் வங்கிகள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளது இதனால் ஏடிஎம் செயல்பாடு எந்தவிதத்திலும் முடங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்குச்சந்தை தொடர்ந்து ஏழு நாட்களாக உயர்வுடன் தொடங்கி வந்த நிலையில் நேற்று அதிகபட்சமாக இருநூற்று ஐம்பது புள்ளிகள் வரை சரிந்து காணப்பட்டது அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு இருபது பைசா குறைந்து எழுபது ரூபாயாக வர்த்தகம் செய்யப்பட்டு வருகிறது நிதி நெருக்கடியை சீராக்க வரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடிக்கு அரசு கடன் பத்திரங்களை பங்குச்சந்தையில் வாங்க உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியா இந்தியா இடையிலான இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் பதினாறு விக்கெட்டுகளை கைப்பற்றி ஐசிசியின் டெஸ்ட் போட்டிக்கான பந்து தரவரிசையில் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளார் நாதன் லயன் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசைப் பட்டியலில் ஆஸ்திரேலியாவுடனான இரண்டாவது டெஸ்டில் நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் சேர்த்ததன் மூலம் விராட் கோலி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறார் ஆப்கானிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் ரசித் கான் டி போட்டியில் 92 இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தியதன் மூலம் உலகின் முதல் கிரிக்கெட் வீரர் எனும் சாதனையை படைத்துள்ளார் ஐ பி எல் தொடரின் இந்தியாவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது மகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக டபிள்யூ விமன் வெங்கடேஷ் பிரசாத் கேரி கிறிஸ்டன் ஆகியோர் மூன்று பேரை இறுதி சுற்றுக்கு பரிந்துரை செய்துள்ளது தேர்வுக்குழு இதையடுத்து மகளிர் அணிக்கான தலைமை பயிற்சியாளரை பி விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது திரைச்செய்திகள் தந்தி டிவியின் அரசியல் விமர்சகர் ரங்கராஜ் பாண்டே அஜித் நடிக்கும் பிங்க் படத்தின் ரீமேக்கில் நடிகராக அறிமுகமாக உள்ளார் பிங்க் படத்தில் பியூஷ் மிஸ்ரா நடித்த வேடத்தில் நடிப்பார் என்று கூறப்படுகிறது விஷால் தலைமையில் செயல்பட்டு வரும் தயாரிப்பாளர்கள் சங்கம் முறையாக செயல்படவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி தயாரிப்பாளர்களின் ஒரு பிரிவினர் டீநகரில் உள்ள சங்க அலுவலகத்திற்கு பூட்டு போட்டனர் இதை உடைக்க முயன்ற தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் நேற்று கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் காரணங்கள் என்ன என்று சரியாக தெரியாமல் ரூபாய் பதினோரு கோடியை இழந்தேன் என்று விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்